ஓம் குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம நம்முடைய பாரத தேசத்திற்கு தர்மபூமி புண்ணியபூமி ஞானபூமி யோகபூமி தேவபூமி வேதபூமி என்றெல்லாம் பெருமையாக நம்முடைய சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது பெரியோர்கள் திரும்ப திரும்ப இந்த பாரத தேசத்தினுடைய மகத்துவத்தை சொல்லுகிறார்கள் உலகம் முழுவதும் ஒரு காலத்தில் இந்த வேதத்திலே இருக்கக்கூடிய அற வாழ்க்கை ஒரு சாரார் சொல்லுகிறார்கள் இருந்தாலும் இந்த பாரத இந்த தர்மத்தை பற்றிய ஆழ்ந்த சிந்தனை வளர்ந்திருக்கிறது அதாவது புற விட அக வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதுதான் உயர்ந்த நோக்கமாக இருக்கிறது இன்றைக்கும் இந்த கருத்து உண்மை என்ற ஒரு தன்மையை நமக்கெல்லாம் உணர்த்தி கொண்டுதான் இருக்கிறது இன்றைக்கு புறத்திலே எவ்வளவோ வளர்ச்சியை நாம் அடைந்திருக்கிறோம் நிறைய டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இருக்கிறது நம்முடைய புற வாழ்க்கை தரம் நன்கு உயர்ந்திருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது இன்னும் நன்றாகவே புற வாழ்க்கை தரம் உயர்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் அகத்திலே அமைதி இல்லாமல் பலர் தவிப்பதையும் பார்க்கிறோம் புற வாழ்க்கை தரம் உயர்ந்திருந்தாலும் அகத்திலே அமைதியின்மை மிகுந்த ஒரு ஸ்ட்ரெஸ் என்று சொல்கிறார்களே மன அழுத்தம் மன நோய்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றன அதற்கு காரணம் எத்தனைதான் புற வாழ்க்கையிலே பொருள் விஷயமாக நாம் தரத்தை உயர்த்தினாலும் நம்மளுடைய உடல் வாழ்க்கையை வசதியாக வைத்துக்கொள்வதற்கு நாம் பல காரியங்களை செய்திருந்தாலும் மனத்தை நன்றாக பண்படுத்தி கொடுவதற்கான செயல்களை விட்டுவிடுகிறோம் அது மிக முக்கியம் என்பதை நாம் உணர வேண்டும் அதற்குத்தான் தர்மம் தர்மம் என்று திரும்ப திரும்ப சொல்லுகிறோம் நம்முடைய பண்பாடுகளின் மீது ஆழ்ந்த ஒரு பற்று நமக்கு இருக்க வேண்டும் அந்த பற்றே பற்றை விடுவதற்கான பற்றுதான் என்றாலும் வருங்கால தலைமுறைக்கு இந்த பண்பாடுகள் செல்ல வேண்டும் நாம் வாழ்க்கையில் உயர்ந்து விட்டால் ஒருவேளை நமக்கு தேவைப்படாமல் இருக்கலாம் என்றாலும் வருங்கால தலைமுறைக்கு வழிகாட்டுவதற்காகவே இந்த தர்மங்கள் கட்டாயம் கடைபிடிக்கப்பட வேண்டும் சாஸ்திரத்திலே ஒன்று சொல்லப்படுகிறது தர்மம் செய்வதன் நோக்கம் அதர்மம் செய்யாமல் என்பதற்காகவும் சொல்லப்பட்டிருக்குது நாம் சும்மா இருந்தால் மனம் தீயவைகளை நாடி தீய செயல்களை செய்துவிடும் பிறகு நமக்கும் சமுதாயத்திற்கும் தீமையே விளையும் இதை உணர்ந்து நாம் எப்பொழுதும் அறம் சார்ந்து வாழ கடமைப்பட்டிருக்கிறோம் நாம் இதுவரை பார்த்த கருத்துக்களின் அடிப்படையில் சிந்திக்க வேண்டும் மனித உடல் உயிராகிய எனக்கு கிடைப்பது அரிது பகுத்தறிவை நான் பயன்படுத்த வேண்டும் அந்த பகுத்தறிவை சாஸ்திரங்களோடு இணைக்க வேண்டும் சாஸ்திரங்களோடு இணைக்கும் பொழுது சாஸ்திரம் திரும்ப திரும்ப சொல்லுவது அறம் அரம் அரம் தர்மோ விஸ்வ ஜிரா லோகே தர்மிஷம் பிரஜாசர்ப்பந்தி தேண பாபமனு தர்மே சர்விரம் தர்மம் பரமம் வதந்தி உபனிஷத்திலே மஹனாராயண உபனிஷத் என்கிற ஒரு உபனிஷத்திலே இந்த கருத்து மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது மகாநாராயண உபனிஷத் என்கின்ற உபனிஷத்திலே இந்த மந்திரம் அமைந்திருக்கிறது இதனுடைய பொருள் என்னவென்றால் விஸ்வச ஜெகதகா தர்மஹா பிரதிஷ்டா இந்த உலக வாழ்க்கை சீராக நடக்க வேண்டுமென்றால் அதற்குரிய எல்லோரும் பின்பற்ற வேண்டும் அக வாழ்க்கைக்குரிய சட்ட புற வாழ்க்கைக்குரிய சட்ட கடைப்பிடிப்பதுதான் தர்மம் விஸ்வச ஜெகதகா தர்மஹா பிரதிஷ்டா உலகம் அனைத்திற்கும் அறமே நிலையானது அறத்தினால்தான் இன்பம் கிடைக்கும் லோகே தர்மிஷ்டம் பிரஜாகா உபசற்பந்தி உலகத்தில் ஒரு நல்ல காரியம் செய்கிறான்னு சொன்னால் அவனை தான் எல்லோரும் விரும்புவார்கள் ஒரு நல்ல ப்ளம்பர் நல்ல எலக்ட்ரீஷியன் நல்ல பில்டிங் கான்ட்ராக்டர் இவருக்கு என்றைக்குமே ஒரு டிமாண்ட் இருக்கும் அந்த மாதிரி வாழ்க்கையில் உண்மையிலே தூய்மையானவனுக்கும் ஒரு தேவை இருக்கும் மக்களுக்கு இவரிடத்தில் நாம் செல்ல வேண்டும் என்று ஆகவே தர்மம் நமக்கு மன வலிமையை தருகிறது லோகே தர்மிஷ்டம் பிரஜாகா உபசற்பந்தி பிரஜாகான்னா மக்கள் தர்மிஷ்டம்னா தர்மத்தை கடைபிடிப்பவனை சட்ட திட்டங்களை மதிப்பவனை அணுகுகிறார்கள் அவனை நாடுகிறார்கள் விரும்புகிறார்கள் என்று பொருள் தர்மேண பாபம் அபனுதி தர்மத்தை கடைபிடிக்க கடைப்பிடிக்க நாம் முன்பு செய்த தவறுகளெல்லாம் நீங்கி விடுகின்றன தர்மம் நமக்கு தவறை செய்யாமல் இருப்பதற்கும் துணை புரிகிறது ஆகவே சட்டதிட்டங்களை மதிப்பவன் தவறான காரியங்களை செய்ய பிற்காலத்தில் இன்பமான வாழ்க்கைக்கான விதையை இப்பொழுதே அவன் அற வாழ்க்கையின் மூலம் விதைத்து விடுவான் தர்மேண பாபம் அபனுதத்தி தர்மே சர்வம் பிரதிஷ்டிதம் தர்மத்தில் அனைத்தும் நிலை பெற்றிருக்கிறது எனவே தர்மத்தை உயிர்மூச்சாக கொண்டு நாம் வாழ வேண்டும் இந்த கருத்தை ஆழ்ந்து சிந்திப்போம் மீண்டும் மீண்டும் தர்ம சிந்தனை நம் உள்ளத்தில் ஓங்கி வளரட்டும் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அறிவோம்